பாடம் எழுபத்தி தேவை ஏற்படும் போது பள்ளிக்குள் ஒட்டகத்தை கொண்டு செல்வது நபிசல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து தவாபு செய்தார்கள் என்று இபுனு அப்பாஹம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்